திருமுகம் இரண்டு இல்வாழ்வான் இயல்பு முப்பத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு சிவமயம் சிரஞ்சீவி ரத்தின முதலியாருக்கு தீர்க்காயிலும் சகல சம்பத்தும் மேன்மேலும் உண்டாவதாக இந்த கடிதம் கொண்டு வருகின்ற சி குமாரசாமி பிள்ளை படிக்க வேண்டுமென்று விரும்பி இருக்கின்றபடியால் அவனுக்கு எந்த விதத்தில் படிப்பித்தால் படிப்பு வருமோ அந்த விதத்தில் படிப்பிக்க வேண்டும் சிரஞ்சீவி நமசிவாயத்துக்கும் இதுவே இது விஷயத்தில் விரித்தெழுதுவது உனக்கு மனம் சலிக்கும் என இந்த மட்டில் நிறுத்தினேன் உன்னுடையவும் திருவேங்கட முதலியார் முதலானவர்களுடையவுமான விபவ ஷேமங்களை தெரிவிக்க வேண்டும் மேலும் தெற்கு அம்மாளுக்கு என் வந்தனத்தை குறிப்பிக்க வேண்டும் மற்ற சங்கதிகளை பின்பு தெரிவிக்கின்றேன் நானும் இன்னும் இரண்டு மாதத்தில் வருகின்றேன் வேணும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி முருகப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு சகல பாக்கியமும் புத்திர சம்பத்தும் தீர்க்காயுளும் மேன்மேலும் உண்டாவதாக சிரஞ்சீவி குமாரசாமி அவ்விடம் வருகின்றபடியால் அவனுக்கு படிப்பும் முயற்சியும் ஊதியமும் உண்டாகின்ற வகை எவ்வகை அவ்வகை ஆராய்ந்து கூட்ட வேண்டும் இதுவன்றி உனக்கு முக்கியம் தெரிவிக்க வேண்டுவது ஒன்று என்னென்றால் பழமை பாராட்டலும் கண்ணோட்டம் செய்தலும் சுற்றம் தழுவலும் அவசியம் சமுசாரிக்க வேண்டும் என்பது நீ மாத்திரம் அடிக்கடி கவனிக்க வேண்டும் நீ இப்போது முன் மாப்பில்லையல்ல புதுமாப்பில்லை எம்போல்வார் மேல் ஞாபகம் இராது ஆதலால் ஞாபகப்படுத்தினேன் நானும் சில மாதத்தில் வருகிறேன் வேணும் சிரஞ்சீவி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் கால வைகாசி பதினாறு இது சென்னை சிரஞ்சீவி ரத்தின முதலியாருக்கு விடுக்கப்பட்டது